வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில செய்யப்படுது பனிவரகு சோற்றுக்கட்டாய் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் பனிவரகு ரெண்டு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் சோற்றுக்கட்டாய் ஒரு கப் வெள்ளம் ரெண்டு கப் முந்திரி தேவையான அளவு தளர்ச்சி தேவையான அளவு இலக்காய்சூள் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதல்ல பனிவரகு பாசிப்பருப்பு ரெண்டையும் வந்து குக்கர்ல போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை பொடியா போட்டுட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊத்தி அது கொஞ்சம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வடிக்கட்டி எடுத்து வச்சுப்போம் வெள்ளை கரைசல் ரெண்டு கப் வச்சுப்போம் ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு வானல்ல நெய் ஒரு ஸ்பூன் ஊத்தி இந்த முந்திரி போட்டு முந்திரி வறுத்து அதுல திராட்சியம் போட்டு வறுத்து எடுத்து வச்சிருவோம் இந்த பனி வரக பாசி பிறப்பா குக்கரை மூடி திறந்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிப்போம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டா மாதிரி இருக்கும் நல்லா மசிச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல சொட்டு கட்டாய கலந்துருவோம் சொட்டு கட்டாயி நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா கலந்து அதோட மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வெண்ணக்கரை சப் எடுத்து அதில் ஊத்திடுவோம் ஊற்றி நல்லா கலந்து விடுவோம் நல்லா தலை தளத்தலன்னு கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டோன்னு ஏலக்காய் தூள் போட்டுடுவோம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு அந்த முந்திரி திராட்சையை போட்டு கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா சிப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பனிவரகு சொட்டுக்கட்டாய் பாயசம் தயார் டை பண்ணி பரங்கு வருவீங்களை மீண்டும் சந்திப்போம்